तापत्रय आत्मयोगं விோத்பதித்தாபயா வய நுமஹம் வததச்சியுத்தமோகம் जगतां விஷ்ணு ஜக்தம் கலையவா ஸ்ருதயோஹயாசே த்ருமிலர் நிமி சக்கரவர்த்தியோட வேண்டுகோளுக்கு இணங்கி அவதாரத்தை பற்றி சொல்கிற விஷயத்தில் இந்த கதையை சொல்லி பூர்த்தி பண்ணுறார் இப்போ சொல்கிறார் ஜகதாம் சிவாய இந்த லோகத்தினுடைய கஷமத்துக்காக ஜகதாம்னா உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய குறிப்பாக பூமியினுடைய சிவாய சிவாயண்ண மங்களத்துக்காக நன்மைக்காக வேண்டி கலையா அவதீர்ணஹா அச்சுதஹா அச்சுதகா அந்த மகாவிஷ்ணு கலையா அவதீர்ணா அச்சுதஹா மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய கலா அதாவது அம்சத்தினால் அவதாரம் பண்ணினார் அச்சுதகாங்கிற பதம் பொருத்தமாக போட்டிருக்கார் ஒரு நாளும் தன்னுடைய நிலையிலேருந்து அவர் கீழே வரதில்லை அதனால தான் வேதம் சொல்லியது அஜாயமான பகுதா விஜாயத்தே கீதையிலே பகவான் சொல்கிறார் அஜோபி சன் அதாவது அவர் பிறவாதவர் என்றாலும் தன்னுடைய நிலையிலிருந்து வழுவாதவராக இருந்தாலும் தன்னுடைய அம்சத்தினால் அவதாரங்களை எல்லாம் காட்டுறார் அந்த மகாவிஷ்ணுதான் ஹம்சஸ்வரூபமாகவும் தத்தாத்திரேயராகவும் அஹஹம்சஸ்வரூபோ தத்தஹா குமாரா சனத்குமாரராகவும் நகாபிதா எங்களுடைய அப்பா தகப்பனாராகிய பகவான் ரிஷபா ரிஷபதேவராகவும் அப்புறம் ஆத்மயோகம் அவதத் ஆத்மயோகத்தை உபதேசம் பண்ணினர் ஹயாசியே ஹயாசேன்னு சொன்னால் ஹயக்ரீவ அவதாரத்தில் மதுபிதா மதுபிதான்னு சொன்னால் மதுங்கிற ராட்சசனை கொன்ற தேனை அவரால் ஸ்ருதையா ஆகிருத்தா கவரப்பட்ட வேதங்கள் ஸ்ருதிகளெலாம் திரும்ப கொண்டு வரப்பட்டன எல்லா சுருக்கமாக சொல்லிவிட்டார் அ ஹம்சஸ்வரூபி வத்து அவதத்துங்கிறது சொல்ல உபதேசம் பண்ணார்னு அர்த்தம் ஆத்மயோகம் அவதத் தத்தா குமாரா ரிஷபா நகா பிதா பகவான் எங்களுடைய அப்பா விஷ்ணு சிவாய ஜெகதாம் அதையும் பார்த்தோம் ஜெகதாம் சிவாய விஷ்ணு அவதீர்ணா கலையா அவதீர்ணா அம்சத்தோடு அவதாரம் பண்ணார் மதுபிதா ஸ்ருதயா தேன ஆகிருத்தாஹா ஹயக்ரீவ அவதாரத்தில் மதுங்கிற ராட்சசனை கொன்று அவனால் அபகரிக்கப்பட்ட ஸ்ருதிகளை எல்லாம் மீண்டும் எடுத்துன்னு வந்து உலகத்துக்கு கொடுத்தார் அப்படிங்கிற எல்லா அவதார விஷயங்களையும் சுருக்கமாக சொல்லி இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறார் இன்னும் சில அவதாரங்களையெல்லாம் சொல்ல போகிறார் நம்ம அடுத்த பகுதியில் அதை நாம் கேட்போம் இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் ஹம்சஸ்வரூப்யுத ஆத்மயம் தத்த குமார ரிஷபோ பகவான் பிதா நக விஷ்ணு சிவாய ஜகதாம் கலயாவதீர்ண